சளைக்காமல் உழைத்தவர்களே சாதனை படைத்திருக்கிறார்கள் உழைக்காமல் உறங்கியோரெல்லாம் திசை தெரியாமல் சிதறியிருக்கிறார்கள் உழைப்பவர்களை பெருமைப்படுத்துவோம் உழைப்பின் பெருமையை உலகிற்கு உணர்த்துவோம் ஆம் நற்றினையின் மேதின சிறப்பு நிகழ்ச்சி மூலம் உங்களின் செவிகளுக்கு விருந்து படைக்க வருகிறார் மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நாராயண தாஸ் உணர்த்தும் உண்மை மேதினம் உலக தொழிலாளர்களின் ஒற்றுமையையும் போராடினால் வெற்றியை அடைய முடியும் என்பதை உறுதிப்படுத்திய தினம் அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி ஒராம் ஆண்டு எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் என்னும் கோரிக்கையை வலியுறுத்தியும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கேட்டும் தொழிலாளர்கள் போராடினர் எதிர்த்து அமெரிக்க அரசு ஈவிரக்கமற்ற தாக்குதலை நடத்தியது ஏராளமான தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் உலக தொழிலாளர்களின் துன்பத்திற்கான காரணத்தை கண்டறிந்து முதலாளிகளை ஒழித்து கட்டி தொழிலாளர்கள் ஆட்சியில் அமர்ந்தால்தான் அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் என்றும் முதலாளிகள் உலக வரலாற்றின் வளர்ச்சி போக்கையை தடுத்து வருகின்றனர் என்றும் இதனை முடிவுக்கு கொண்டு வல்லமை தொழிலாளர்களிடம் உள்ளது என்றும் கூறி இதையெல்லாம் செய்வதற்கு உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்றும் கூறினார் ஒப்பற்ற பொதுவுடைமை கொள்கையை உலகுக்கு தந்த ஆசான் காரல் மார்ச் இவ்வாறு அவர் கூறி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் உலகெங்கும் உள்ள தொழிலாளர்களின் இடைவிடாத போராட்டத்தால் இந்த வெற்றி நிலைநாட்டப்பட்டது தர்மம் பூமியில் என்றும் நிலையாடா தொழிலாளர்களின் உழைப்பினால்தான் உலகமே இயங்குகிறது தொழிலாளர்களின் உழைப்பு இன்றி எந்த பொருளும் உருவாவதில்லை என்பதை உணர்ந்தனர் சத்தியத்தில் தத்துவத்தை நம்ப அதன் சக்தியே உணக்கித்தரும் தாம் விலங்குகளை விட கீழ்த்தரமாக நடத்தப்படுவதையும் உழைப்பின் பலன்களை எல்லாம் அனுபவிக்கும் முதலாளிகள் தொழிலாளர்களை வறுமையிலும் துன்பத்திலும் இருக்கும்படி செய்கின்றனர் என்பதை உணர்ந்து ஒன்றுபட்டு உரிமை காக்க போராடினர் எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கும் தொழில் நகரங்களான நியூயார்க் சிக்காகோ பிலடெல்பியாட்டி பால்டிமோர் என அமெரிக்கா முழுவதும் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் தொழிலாளர்கள் பங்கேற்ற மாபெரும் வேலை துவங்கியது நித்தமும் பாடுபட்டு நாடு முழுதோ நாம் என்ன நடக்கும் நம்ம கை தாண்டா வாங்கி இருக்கோ அட அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்ட உழைப்பாளி இல்லாத நாடுதான் என்னும் இல்லை இந்த வேலை நிறுத்தத்தில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டனர் தொழிலாளர்களின் எழுச்சி மிக்க வேலை நிறுத்தத்தினால் அமெரிக்க பெரு நிறுவனங்கள் மூடப்பட்டன ரயில் போக்குவரத்து நடைபெறவில்லை வேலை நிறுத்தத்தில் பங்கேற்ற தொழிலாளர் ஊர்வலங்கள் அமெரிக்காவை உலுக்கியது அன்னாடம் இன் பிடிக்கும் ஏழசனம் கடலில் போகுற போகிலே எழிலோ என்று இருப்பாருது மட்டும் நாற்பதாயிரம் தொழிலாளர்களும் சிக்காகோவில் எயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர் அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள தொழிலாளர் இயக்கங்களை இணைத்து அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டது இவ்வியக்கம் எட்டு மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து போராட்ட இயக்கங்களை நடத்தியது அத்தோடு மே ஒன்று ஆயிரத்தி அன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அரைகோவில் இவ்வியக்கமே மேதினம் பிறப்பதற்கு காரணமாகவும் அமைந்தது இவ்வாறு உலகமெங்கும் நடந்த போராட்டத்தின் விளைவாக அமெரிக்காவில் இதற்கான வெற்றியை அடைந்தனர் தொழிலாளர்களின் போராட்டத்தால் நிலைகுலைந்த அரசு அவர்களின் கோரிக்கையை ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூறாம் ஆண்டு ஏற்றது தொழிலாளர்களின் இந்த வெற்றியை குறிக்கும் விதத்தில் மே முதல் நாள் தொழிலாளர் தினமாக மே தினம் என்று உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவில் சென்னையில்தான் முதன் முதலில் மே தினம் கொண்டாடப்பட்டது பொது உடைமைவாதி மா சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் அருகே உள்ள கடற்கரையில் தொழிலாளர் தின விழாவை கொண்டாடினர் இந்தியாவில் முதலாளிகளின் சுரண்டலை எதிர்த்து தங்கள் உரிமையை அடைவதற்கான போராட்டம் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அண்டையடா கல்லான தெய்வங்கள் எார எல்லாரும் தொழிலாளர்கள் சாதி மத இனம் மொழி ஆகியவற்றை கடந்து தொழிலாளர்கள் என்னும் உணர்வுடன் ஒன்றுபட்டு போராடினால் வெற்றி கிடைத்தே தீரும் என்பதை மே வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது செறிவு மிகுந்த கருத்துக்களாலும் பொருள் நிறைந்த பாடல்களாலும் நட்டினையின் மே தின சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்தளித்தவர் மணக்காளையம்பேட்டையிலிருந்து நாராயண தாஸ் மீண்டும் ஒருமுறை நட்டினை நேயர்களுக்கு உழைப்பாளர் தின நல்